السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان انزلنا اليك الكتاب بالحق மதிக்குரிய அல்லாவின் நல்லார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹு சாலா மேலான வீணை ஹஜரத் முகமது சொல்லாஹு அலைவுக்கு செல்லும் மிக தெளிவாக மிக உறுதியாக இறுதியாக அல்லா நபை அவர்களுக்கு அறக்கி வைத்திருக்கிறார் பசுசல்லாஹு செல்லும் இந்த அமானிதத்தை மிக சிறப்பாக அழகாக கும்மத்துக்கு முன்னெடுத்து வைத்தார்கள் நவியோர்களுடைய இருபத்தி மூன்று வருடத்தின் மதீனாவின் பத்து வருடங்கள் மிக பிரதானமானது பதினஞ்சு பதிமூணு வருடங்களாக மக்கா நகரில் பலத்த சோதனைகளுக்கு ஆளாகிய இறுதி தூதர் சையதுல் கவுனின் மதீனா முகமது முஸ்தபா சல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் மதீனா மண்ணில் பத்து வருடங்களை மிக சிறப்பாக மதீன முனோவராவுடைய அந்த மசித் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் மஸ்ஜிதுக்கு பல வரக்கூடியவர்களுக்கும் மஸ்ஜிதுகளில் சூழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான மசிதாக நவியோர்கள் நிர்வாகம் செய்து அதை கட்டியெழுப்பி ஒரு முன்மாதிரியான ஒரு சூழலை நவியோர்கள் காட்டிவிட்டு சென்றார்கள் அமது இல்லா அதை மையப்படுத்திதான் இந்த நாட்டில் ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இரண்டாயிர வருடத்துக்கு மேலாக அரபிகள் இந்த மண்ணில் வாழ்ந்து வருகிறார்கள் அல்லாஹாலா நம்மது கொண்ட தனி அன்பின் காரணத்தினால் அல்லாவுடைய மாளிகைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் அதை நிர்வாகம் செய்ய அதற்கு எங்களுடைய முன்னோர்கள் நமக்கு பெற்றுத்தந்த ஒரு சிறப்பு உரிமைதான் அந்த வக்குஃப் சபை என்பது அதுக்கு அந்த மூதாதையர்களுக்கு பெரிதும் நன்றி செலுத்த வேண்டும் அவர்கள் நமக்கு இந்த நாட்டில் இந்த மச்சிதர்களுடைய நிர்வாகத்தை வல்லடத்துவதற்கு ஒரு வக்குஃப் அக்கௌண்டை நமக்கை உண்டாக்கி தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதேபோன்று முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் ரெலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒன்றையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் எங்கு இவைகள் இல்லையோ அங்குதான் இதனுடைய பொறுமதி மனிதனுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது இதை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அதே போல அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் சென்ற வாரம் இது சம்பந்தமான ஒரு ஜும்மா இந்த மசதில் நடைபெற்றதாக நான் கேள்விப்பட்டேன் ஆக இந்த நாட்டுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த நேமட் இந்த அல்லாஹுடைய அருள்களை நான் நன்றி உணர்வுடன் பார்த்து ஒருவருக்கொருவர் உதவியாக உட்காசையாக இருந்து நாம் இந்த பணிகளை செய்ய வேண்டும் மக்கள் சபை தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றன எம்ஆர்த்தியே அதனுடைய அந்த பொறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது ஜெமய துரளமாகவும் தன்னுடைய பொறுப்பை தன்னால் ஆள அந்த சக்திக்கு ஏற்ப சுமார் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொன்பது வருடங்களாக இந்த பயணத்தை மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் இருந்து பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதலாவது வேண்டுகோளாக இருக்கிறது ஒவ்வொருவரும் புரிந்துணர்வுடன் இந்த விஷயங்களை சரிவர புரிந்து கால நேரத்துக்கு தேவையான வழிகாட்டல்களை மக்கள் சபை நிர்வாகிகளுக்கு அது மஸிதி ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டும் பொழுது அதை மதித்து அதை உள்ளத்தால் எடுத்து விவாதம் தர்க்கத்தில் ஈடுபடாமல் அதுக்கு செல்மடித்து நடப்பதே நாட்டு முஸ்லிம்கள் அனைவர்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது அது நிர்வாகிக்கிறது மட்டுமல்ல ஒவ்வொரு முஸ்லீமுடைய பொறுப்பாக இருக்கிறது அதை செயல்படுத்துவது முஸ்லீம் ரிலீஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்டரி அதனுடைய டிபார்ட்மெண்ட் அதனுடைய டிரக்டருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அவர்கள் வகுப் சபையுடைய வழிகாட்டலின்படி இன்னும் அந்த மினிஸ்டரியுடைய வழிகாட்டல் படி இந்த நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரியுடைய வழிகாட்டல் படி சில விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய நேரத்தில் அதை அந்த விஷயங்களை கருத்துக்கெடுத்துக் கொள்ள வேண்டும் ஹம்தில்லா இந்த நாட்டில் ஹம்தில் அதிகமான மக்கள் இதை எடுத்து நடக்கிறீர்கள் உங்கள் எல்லோருக்கும் துவா யாரிடத்தில் பலங்கினிருக்கிறதோ அந்த வலையினத்தை தயவு செய்த போது போக்கிக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லோரும் சமூகமாக கட்டி எழுப்பி பட்சதிகளையும் நிர்வாகிகளுக்கு உதவியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுமாறு மிக பணி அன்புடன் வேண்டிக் கொண்டு ஜெமியத்துள்ளமாவும் இருபத்தொன்னு மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரைக்கும் பல வழிகாட்டல்களை மார்க்க ரீதியாக இந்த கோவிட் நைன்டீனை எப்படி நீங்க முகம் கொடுக்க வேண்டும் என்ற ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு முன்வைத்திருக்கிறது மற்றர்கள் மூடப்படக்கூடாது அது தொடர்ந்திருக்க வேண்டும் ஐவேல தொழுகை நடக்க வேண்டும் சும்மாவுடைய புத்மாவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் வக்கும் சபை முஸ்லீம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இன்னும் செமியுள்ளமா உடைய தெளிவான நிலைப்பாடு அதில் எண்ணிக்கைதான் ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த நேரத்தில் எனக்கும் என்ன மகள நான் ஜும்மா குத்மா நடத்தாமல் இருப்பேன் என்றா சென்ற காலங்களில் நானும் வீட்டில் சொல்லிருக்கிறேன் மற்றவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்ற அடிப்படையில் மற்றவர்களுக்கு அம்பது பேர் தான் வர முடியும் என்று சொன்னால் வராமல் வேறு இடத்துல அதை செய்வதற்கு எனக்கு அனுமதி அதை நான் மதிச்சு என்னுடைய மச்சில எந்த மகள போய் கேட்டால் உங்களுக்கு தெரியும் நான் அதை அவர்களுக்கு வெற்றி கொடுத்துட்டு நான் அதில் கலந்து கொள்ளாமல் முன்னர்வர் அதில் இருக்கட்டுமே என்ற நிலைப்பாடு நான் எடுத்திருக்கிறேன் அதனால எதிர்காலத்தில் அல்லாஹாலா இந்த சோதனிருந்து எங்களை வெளியாக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் இதுக்கு ஒன்றுபத்து ஒத்தாசையாக இருந்து திமசுலம் மார்க்க விஷயங்கள்ல நாங்கள் வழிகாத்தலை பெற்று ஒவ்வொருவரும் சிறப்பாக அழகாக இந்த வரக்கூடிய காலங்களில் மச்சிதிகள் மூடப்பட்டு விடாமல் இதுல நாங்கள் அந்த சட்டங்களை பேன் ஐம்பது பேர் தான் என்ன பேர் தான் வரணும் அதில் சண்ட சச்சரவுக்கு இடம் கிடையாது நிர்வாகிகளுக்கு நாம் முழு உதவியாக அதில் இருக்க வேண்டும் உதவி உத்தாசையுடன் இல்லாவிட்டால் அது நமக்கு பெரிய பாதிப்பதையும் அது ஆபத்தையும் ஏற்படுத்தும் ஒரு சமூகத்துடைய கண்ணியம் உயர்வு பாதுகாப்பு அது எதில் தங்க இருக்கிறது கண்ணியமானவர்களை சகோதரிகளை தாய்மார்களே வழிப்படுதல் தங்க இருக்கிறது வழிபடுது என்பதே ரசூல் அல்லா ஒரே செல்லும் காட்டுவிட்டு சென்ற மிக முக்கியமான குரான் அச்சோ அல்லா ரசூல் அம்ருவின் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உங்களோட பொறுப்பான நிர்வாகிகள் தலைவர்களுக்கும் நீங்க வழிபட வேண்டும் என்று குரான் கட்டளை பிறப்பித்திருக்கிறது அது மஸ்ஜிதாக இருக்கலாம் அது ஜம்யாவாக இருக்கலாம் அது ஒரு நிறுவனமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு தேவைதான் இந்த காலத்துடைய தேவை அது ஒவ்வொருவரும் வழிபட்டு முன்மாதிரியான ஒருவராக நாங்கள் வாழ வேண்டும் மச்சுதைகளில் உள்ள நிர்வாகிகள் தைரியமாக அல்லதுல மச்சுதை நிர்வகிக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லியிருக்கிறான் அதை கருத்துக்கெடுத்து நபியவர்கள் சொல்கிறார்கள் என்ன நோவிச்ச மாதிரி யாருமே நோவிக்கப்படலை என்னுக்கு அச்சுறுத்தல் தந்தது மாதிரி யாருமே அச்சுறுத்தல் எனக்கு தரையில் வேறு யாருக்குமே கொடுக்கல என்னை முன்னால வந்த நபிவார்களுக்கு இப்படி அச்சுறுத்தல் இவர நோயின கொடுக்கப்படவில்லை இதுவும் நவியவர்களுடைய ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சிலர் சில விஷயங்களை பேசுவார்கள் ஆனால் எங்க குறிக்கோள் என்னவாக இருக்கணும்னா நான் எப்படி இந்த மார்க்கத்தை தீன எனக்கு தந்த சக்தி கேட்ப நான் எப்படி நிறைவேற்றி என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் சரியத்துடைய சில விஷயங்கள் இருக்கு இந்த நாட்டில் எங்களுக்கு அமல்படுத்தவே இயலாது சில இஸ்லாமிய நாடுகள் கூட அமல்படுத்துகிறார்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அவருடைய கையை வெற்றுவது என்பதே அது இஸ்லாமிய சட்டத்தில் இருக்கலாம் ஆனால் எங்க நாட்டில் எனக்கு நடைமுறைப்படுத்த முடியுமான சில விஷயங்களை மார்க்க தந்திருக்கிறது திருமணத்துக்கு ஒரு சட்டத்தை தந்திருக்கிறதுலா அதுக்கு காதிகோட்டிருக்கிறது அதுல சில குறைபாடுகள் இருக்கும் அதை பேச்சுவார்த்தையில அளவான முறையில் இந்த நாட்டுக்கே முஸ்ம்களுக்கு தேவையான சரியாவுடைய வரையறைக்குள்ள இருந்து கொண்டே எப்படி நாம் அதை வழிநடத்த வேண்டும் அதில் பெண்களுக்கு அநியாயம் நடக்காமல் அதுல ஆண்களுக்கு அதில் தவறுகள் நடக்காமல் ரெண்டும் பேலன்ஸான முறையில் இந்த சட்டம் அஹமது சட்டம் எப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கும் அதை வழிநடத்தக்கூடியவர்கள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அதில் சில பிழைகளை செய்யும் பொழுதுதான் அந்த சட்டத்தை பற்றி அதை விமர்சிக்கக்கூடிய நிலைமைகள் உலகத்தில் உருவாகும் சில சில விஷயங்கள்ல காலம் சில மாற்றங்களை நாடி நிற்கிறது அதை உலமாக்கள் புத்திஜீவிகள் படித்தவர்கள் நாட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்ல முடிவுகளுக்கு வர வேண்டும் ஒற்றுமையாக ஒன்றுபற்ற முடிவுகளுக்கு வர வேண்டும் மக்கள் சபையிலும் சில ஒரு சில சட்ட திருத்தங்கள் தேவைப்படும் அதையும் ஒரு அழகான முறையில தீர்மானித்து அதே போன்று இந்த நாட்டுடைய அனந்தரசத்துடைய அந்த சட்டங்களும் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இவைகளை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் நான் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் அதுதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வேண்டிக் கொள்கிறேன் என்ன வழிகாட்டல்களை தந்திருக்கிறோமோ அதை ஒவ்வொன்றையும் மதித்து அதுக்குரிய இடத்தை கொடுத்து அது சொல்லக்கூடிய விதத்திலே ஒவ்வொருவரும் நடந்தும் என்று சொன்னா இன்ஷா அல்லாஹால அல்லாஹு தாலா பெகு சீக்கிரம் இந்த நாட்டுக்கே ஒரு இரண்டும் இந்த பயங்கரமான கோவிட் தாக்குதல் ஏற்பட்டு ஒரு அச்ச பீதியில மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் மக்களுக்கு வலியுறுத்துகிறேன் அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் நபி சொல்ல அல்லாஹு அலைவசல்ல அவர்களுக்கு உதவி செய்து அல்லாஹ் அய்யூப் அலை செலாத்துக்கு உதவி செய்து அல்லாஹ் சுயேபலை செலாத்துக்கு உதவி செய்து அல்லாஹ் இப்ராஹிம் அலை செலாத்துக்கு உதவி செய்து அல்லாஹ் மூசா அலை செலாத்துக்கு உதவி செய்த அல்லா நூலை செலாத்துக்கு உதவி செய்த அல்லா எங்களுடன் இருக்கிறான் அல்லா நிச்சயமாக உதவி செய்வான் அல்லாஹு நிச்சயமாக உதவி செய்வான் என்ற அந்த மனதை தளர்ந்து விடாமல் கவலைப்படாமல் யாருமே மனதில சுமைகளை எடுத்துக்கொள்ளாமல் அல்லா இடத்துல ஒப்படைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் நாட்டு அனைவர்களும் உலமாக்கலுக்கு உதவியாக இருந்து மற்றதிகள் நிர்வகிக்க கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலங்களிலும் ஐம்பது பேர் தான் இருந்தா அந்த ஐம்பது பேருக்குள்ள வைத்துக் சில சில சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளணும் ஒரு தீர்மானம் ஏகமானதாக எடுத்திருக்கிறோம் அது என்னது ஒரு மச்சிதலை செய்ய முடியாட்டி சக்கியா சாவியா இன்னும் அதை பிஎச்ஐ வழி கடத்தக்கூடிய இடங்கள்ல செய்து கொள்ளலாம் என்ற வழிகாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலதிகமாக விவரம் தேவைப்படும் என்று சொன்னால் ஜமியுல்லமாவை நாடுமானும் அதனால் திரும்ப பணிவாக தயவாக அன்பாக இந்த நாட்டு மக்கள் மற்றோடு முதல் சப்பில சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களும் மிக தயவாக வேண்டிக் வேண்டும் சில ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கும் மாறி மாறி சில இந்த ஐவேல தொழுகையிலையும் ஒரு ரெண்டு நேரம் துருவிக்க வேண்டிய மக்களுக்கு ஆர்வம் இருக்குது நான் சொல்லலாம் என்று அப்ப அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நிர்வாகிகள் மற்றதுக்கு கொஞ்சம் கூட நேரம் கொடுத்து இந்த நேரத்தில் நிர்வாகிகள் மற்றதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து மற்றதுல கொஞ்சம் விருந்து மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை கவனித்துக்கு எடுத்து யாருமே சண்டை சச்சரவுக்கு நிதானமாக இந்த காரியங்களை விட்டுக் கொடுப்பு கொண்டுதான் நாங்கள் வெற்றி அடைய முடியும் என்பதை நான் இதை இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது மேலான சகோதரர்களே நாம் இந்த ஆறேழு மாதமாக கோவிட பற்றி தான் பேசி வந்தோம் இந்த நாட்டிலிருந்து நீங்கிவிட்டதோ என்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருந்தது திடீர்ந்து இந்த சோதனை வந்திருக்கிறது அதை அதுக்கு நாம் அரசாங்கத்திற்கும் இன்னும் சுகாதார அமைச்சுக்கும் பக்ர்பபைக்கும் எம்ஆர்சிக்கும் ஜெமீத்லமாவுக்கும் எல்லோருக்கும் உதவியாக இருந்து இதை திரும்ப இதிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு ஒரு முறையை கையாண்டு என்னென்ன சுகாதார அடிப்படையில் எமக்கு வழிநடத்தப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் ஆத்மீக அல்லாஹ்பை நாங்கள் அதிகரித்துக் கொள்வோம் அல்லாஹ்பு மிக முக்கியமானது அலிஸ்லாம் சொன்னார்கள் மருத்துவ எனக்கு நோய் ஏற்பட்டால் சுகத்தை தரக்கூடியதல்ல நிச்சயமான இந்த சோதனைகளில் அப்புறப்படுத்த முடியும் வைப்போம் அல்ல இடத்துல மன்றாடுவோம் அல்ல இடத்துல கேட்போம் நாங்கள் சபருடைய வாதத்தில் இருக்கிறோம் அடுத்து வரப்போகிறது ரபி லோலுடைய வாதம் ரபி லவோலுடைய எங்களுடைய இறுதி தூதர் செய்தல் கவுனே மதீனா முகமது முஸ்தபா அவர்கள் மாதம் அவர்கள் அந்த வெற்றுவிட்டு சென்ற சொத்தை நபியவர்கள் வெற்றுவிட்டு சென்ற அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை நபியவர்கள் நமக்கு காட்டிவிட்டு சென்ற அந்த பச்சிதை நாம் கத்தியிருக்க வேண்டும் நவியவர்கள் காட்டிவிட்டு சென்ற இந்த வரக்கூடியது திருமதி ரசூசல்ல அலிஸ்வலாம் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக அல்லாஹு தாலா நமக்கு காட்டி தந்திருக்கிறார் சகாபாக்கள் பாதுகாத்து தந்திருக்கிறார்கள் நபியவர்களுடைய அந்த பிறந்த இறந்த மாதத்தை நாம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிறப்பானது அதில் செல்லும் இறுதி தூதராக வந்த பிறந்த வஃத் இந்த மாதத்தில் நாம் அதிகமான நல்ல உபதேசங்களை செய்து நபியுடைய வாழ்க்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் நபியுடைய அந்த பிறந்த வபாத் ஆகிய மாதத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானே போட்டிகள் வைத்து உற்சாகப்படுத்தி மக்களுக்கு நவியுடைய வாழ்க்கை அறிமுகப்படுத்த உலகத்தில் எந்த அளவுக்கு பேசினாலும் எந்த அளவுக்கு எழுதினாலும் எந்த அளவுக்கு அதை பற்றி சொல்லப்பட்டாலும் நிச்சயமாக சிறப்புகளை அல்லா அந்த இறுதி தூதல் செய்யது தாஜல் மதீனா முகமது முஸ்தபா அவரின் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார் அவர்கள் மதியினால ஒரு அளவான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பிவிட்டு சென்றார்கள் தலைப்போ வெறுமனே இதை மட்டும் நான் பேச வேண்டும் என்று நான் உத்தேசித்திருந்தேன் ஆனால் இந்த நாட்டுடைய சில அசௌகரியமான நிலைமை காரணத்தினால் இந்த சில அடுத்து வரக்கூடிய வாரங்களிலும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை சொன்னவனாக சூளை நேசிக்கிறோம் வீணை நேசிக்கிறோம் அல்லாவையும் அல்லாவுடைய அல்லாவினால் நேக்கப்பட்ட புராணையும் நம்மது உள்ள ஒரு பாரிய கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நாட்டை நேசிப்பதுடன் எப்படி நான் இருந்தால் நவீன் மீது மிக நேசம் அபூ காலம் பின்பற்றவில்லை உங்களுடன் நேசமாக இருந்திருக்கிறார் உதவி செய்திருக்கிறார் எல்லாம் செய்திருக்கிறார் நீங்கள் காட்டி சென்றீர்களோ அந்த பாதை அவர் ஏற்றுதான் ஆக வேண்டும் ஏற்றுக்கொண்டார் சல்மான் பாரித் ஏற்றுக்கொண்டார் சுகேப் ரூமி ஏற்றுக்கொண்டார் இவர்கள் எல்லோரும் தமிமுத்தாறு ஏற்றுக்கொண்டார் அப்துல்லா சலாம் ஏற்றுக்கொண்டார் யூதராக இருந்தவரும் ஏற்றுக்கொண்டார் மஜூசியாக இருந்தவரும் ஏற்றுக்கொண்டார் என்னென்ன துறையில எந்தெந்த நாட்டில் என்னென்ன மார்க்கத்தில் எந்தெந்த பகுதியில் வாழ்ந்தார்களோ அனைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அல்ல அவர்களை உயர்த்தினார்கள் அதுபோன்றுதான் நபியவர்களை ஏற்றுக்கொண்ட நாம் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அந்த சமூகம் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவர்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும் சகோதரிகளை தாய்வார்களை உங்களுடைய குழந்தைகளை இந்த நாட்டுடைய பற்றுள்ளவர்களாக தயாரித்து எடுங்கள் அஹம்துல்லா அலஹம்து இந்த நாட்டில் ஏற்பட்ட சில நல்ல முயற்சிகளின் காரணத்தினால் அல்லாஹு சாலா தீனுடைய கவலை சிந்தனை உலமாக்களுடைய பங்களிப்பு நல்லடியார்களுடைய துவா ஒவ்வொருவருடைய முயற்சி துவா பங்களிப்பின் காரணத்தினால் அல்லாஹு சாலா பல கயிர்களை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த கயிர்கள் அது மச்சிதுடைய வடிவத்திலாக இருக்கலாம் மதரசாவுடைய வடிவத்திலாக இருக்கலாம் உலமாக்களுடைய வடிவத்தில் இருக்கலாம் அதுல சில சந்தேகங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக எல்லோரும் கொண்டு பட்டு பாடுபடக்கூடிய சில விஷயங்கள் எங்களிலிருந்து வெளியாக வேண்டும் அது என்ன வெளியாக வேண்டும் என்ற எப்படி நாங்கள் ஆத்மீக மேம்பாடுக்காக பாடுபடுகிறோமோ தக்வா உள்ளட்சம் தவக்குள் அகலாத் நல்ல பண்பு நல்ல சிபத்துகள் நல்ல பணிவு அந்நியர்களோட பலகும் விதம் எங்களுடைய குடுக்கல் வாங்கல் மற்றதுக்கு பேர் தான் ஐம்பது பேர் தான் வரோரும் அவ்ளதான்பதுன்னா ஐம்பது தான் பந்தை ரோட்ல கியூ அடிச்சு கொண்டிருந்தே எனக்கு நீ தர வேண்டும் என்ற போராட்டம் ஒன்றும் தேவையில்லை வீட்டில இருந்து நானும் பல பண்றதுக்கு ஆயுதமாக இருக்க இதுதான் ஒரு சமூகத்துடைய மேம்பாட்டுக்கு அது காரணமாக அமைகிறது அதனால இந்த இடத்துல நாம் ஆத்மீக மேம்பாட்டில் ஈடுபடுறது போல கல்வியுடைய பொருளாதாரத்துடைய அரசியலுக்குரிய இன்னும் நாம் இந்த விஷயங்கள்ல நாம் விவசாய துறையிலையும் தொழில்துறையிலையும் வணிகத்துறையிலையும் சேவைத்துறையிலும் இதிலையும் நமக்கு பங்களிப்பு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறோம் சகாபாக்களை வசூசல்லா வரைவர் செல்லம் அவர்கள் பல விஷயங்கள்ல அவர்களை தயாரித்தார்கள் ரவிசல்லாலு செல்லம் அவர்கள் சகாபாக்கரை பொருளாதார வல்லுநர்களாக மாற்றினார்கள் சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் எல்லாரும் எப்படிப்பட்ட வியாபாரிகளாக இருந்தார்கள் விவசாயம் மதீனவாசிகளுடைய ஒரு கலையாக இருந்தது அங்கே அஸ்வது மாலிக் இன்னும் சலமா அப்துல் ரஹ்மான் இன்னும் பல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் மதீனவாசிகள் அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்க இன்னும் அதே நேரத்தில் போர் தளபதிகளாக முசல்லா அலுலம் போன்றவர்களை போன்றவர்கள் அரசியல் இஸ்லாமிய அரசியலை எப்படி அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி முப்பது வருஷ ஹிலாபத்தை மிக அழகாக செய்து காண்பித்தார்கள் தகவல் தூதுகளை கொண்டு போகக்கூடிய இன்னும் அபிபல்தா கல்விக்களை வார்கள் நவியவர்கள் ஆபிஸ்களை ஆளின்களை தயாரித்தது போன்று சார்ந்தவர்களையும் நவியவர்கள் நல்ல முறையில் தயாரித்திருக்கிறார்கள் அதனால் நான் மிக தயவாக பணிவாக அன்பாக வேண்டிக் இந்த நாட்டுடைய பாசம் பற்றி இருப்பது போன்று இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு இந்த நாட்டுடைய மேம்பாட்டு இந்த நாட்டுடைய கல்வி வளர்ச்சிக்கு இந்த நாட்டுடைய அரசியல் ஒரு முன்மாதிரியான அரசியல்வாதியாக இருப்பதற்கு நாம் விவசாயத்துறையில தொழில் துறையில வணிகத்துறையில சேவைகள் துறையில எப்படி நாம் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் எப்படி ஒரு ஆளுமை ஆசிசை உருவாக்க வேண்டும் என்று எனக்கு கவலை இருக்கிறதோ அதேபோல நான் பாதுகாப்புகளையும் பாதுகாப்பு துறையிலையும் குழந்தையை கொண்டு வர வேண்டும் நான் எப்படி ஒரு முஃப்தியாக ஒரு முஹத்திஷாக ஒரு பி ஹெச்டி இஸ்லாமிய துறையில செய்த டாக்டராக வரவேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதே போல நீதித்துறையிலேயும் என்னுடைய குழந்தை வரவேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் நாம் எப்படி இந்த துணியாவுடைய நீனுடைய விஷயங்கள் பங்காளிகளாக இருக்க விரும்புகிறோமோ அதேபோல இதையும் தீனுடைய ஒரு பங்காக கருதி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில எப்படி எங்களை குழந்தைகளை நாம் தயாரிக்க முடியும் என்பதை முக்கியமான ஆண்கள் பெண்களுடைய தேவையை நாம் கருத்தில் எடுத்து இந்த விஷயங்கள் உள்ள நாம் மீடியா என்பதே இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது மீடியா என்பதே இன்றைக்கு இஸ்லாம போக மாறியிருக்கிறது கவராக விமர்சிக்கக்கூடிய ல்லாதெல்லாம் அவதூறு கட்டக்கூடிய ஒரு ஒரு இடமாக மீடியா மாற அதனால் எங்களுடைய பங்களிப்பும் இதுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கும் ஊடகத்துறையை நாம் மேம்படுத்துவதில் அதில் எங்கள் பங்களிப்பு சேர்வதில் நாம் ஈடுபட வேண்டும் நான் இந்த கொசுபாவை தொடர்ந்து ஏலட்ச இடங்களில் செய்துவிட்டேன் நான் சென்ற மாத்தில் இந்த மற்றதழ் நடத்தொிலும் இத விஷயத்தை வலியுறுத்தினேன் எப்படி எங்களுடைய குழந்தைகளை ஆத்களாக ஆளும்களா நாங்கள் ஆக்க வேண்டுமோ அதே போன்று இவர்களை இந்த நாட்டுடைய மேம்பாட்டுக்காக நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களை எங்களை நாடு வந்து அது எதிரெதிர்பார்க்கிறது கல்வி ரீதியாக எங்களை எதிர்பார்க்கிறது எங்களை பொருளாதார ரீதியாக எதிர்பார்க்கிறது பாதுகாப்புல எங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறது நாம் எப்படி வளர்ச்சியில ஒவ்வொருவரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமோ கல்வியுடைய பங்கெடுக்கக்கூடியவராக நான் இந்த நாட்டுடைய வளர்ச்சியில அட்மினிஸ்ட்ரேஷன் உடைய அந்த பகுதிகளில் என்னுடைய பங்களிப்பா செய்யக்கூடியவராக ஆண்கள் பெண்கள் சிறார்கள் எப்படி மக்களவின் ஊடாக குழந்தைகளை பள்ளிக்கூடத்தின் ஊடாக நாம் குரான் மதரசாவின் ஊடாக அகதியாவின் ஊடாக குரான் எஃபுல் செய்வதின் ஊடாக மதரசாக்கின் ஊடாக நாம் குழந்தைகளை தயாரிக்கிறோமோ அதே போலதான் இந்த நாட்டில் சுமார் ஆறு லட்சம் குழந்தைகள் ஸ்கூல்ல படிச்சுக்கொண்டிருக்கிறார் மதரசாவில் ஒரு இருபத்தி ஐயாயிரம் குழந்தைகள் தான் இருக்கிறார் இந்த ஆறு லட்ச குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பது அது எங்களுடைய ஒவ்வொரு நேரத்துடைய இருக்க வேண்டும் எங்களுடைய இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு பங்காளிகளாக எங்கள் முஸ்லீம்கள் இந்த ஆயிரம் வருடத்தில் என்று இருந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி அது கட்சுடைய பீரியட் போர்ச்சுகலுடைய ஆங்கிலர்களுடைய பீரியட் ஆக இருக்கிறார் அந்த எல்லா காலத்திலேயும் நாங்கள் இந்த நாட்டுக்கு நேர்மையாக நடந்திருக்கிறோம் யுத்தம் நடந்த காலத்திலும் எங்களுடைய பங்களிப்பு பங்களிப்பாக இருந்திருக்கிறது ஆனால் அச்சுறுத்தலாக மாற இருக்கிறதை சென்ற வருடத்தின் இருபத்தி ஒன்று அந்த நிலைமை நீடிக்கக் கூடாது அது மாற வேண்டும் அதுக்கு எங்களில் சில மாற்றங்கள் தேவை இந்த மாற்றங்களை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதன் கீழ்தான் இது மதத்தின் பெயரால் தீவிரவாதம் வேண்டாம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு ஒரு புத்தகம் அது ஜெமிசுலமாவினால் வெளியிடப்பட்டிருக்கு ஒவ்வொருவரும் படிங்கள் அது இணையதளத்தில் வெப்சைட்டில் போய் ஜெமீசுலமாவில் எடுத்துக்கொள்ளலாம் அதை நீங்கள் வாங்கிக் முடியும் ஒவ்வொருவரும் ஒரு சிறிய புத்தகம் எதிர்கால சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆளுமும் இந்த நாட்டில் நான் பேசக்கூடிய இந்த விஷயத்தை அல்ல உங்களுக்கு என்ன விட திறமையான ஆற்றலை திறமை தந்திருக்கிறார் இந்த நாட்டுடைய ஆத்மீக வளர்ச்சியுடன் ஒரு முன்மாதிரியான முஸ்லீமாக இறுதி தூதர் செல்லல்லாக வரைவர் செல்லும் அவர்கள் பிறந்த இறந்த மாதத்தை முன்னோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்களுடைய வரக்கூடிய மாதத்தின் ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கும் இந்த நாட்டுக்கு முன்மாதிரியான மறந்து காட்டிக் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை விட்டுக் கொடுத்து மற்றவர்களை தூண்டி தவறான விஷயங்களை பேசி விமர்சித்து கொச்சைப்படுத்தி எங்களுடைய எங்களுடைய எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்களை போய் அது பெரிதாக காட்டி அதில் சந்தேகத்தையும் பிரச்சனையும் கொண்டு பண்ணக்கூடிய முஸ்லிம்களாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது பௌவ செய்வோம் மன்றாடுவோம் அல்லாயிடத்தில் நாம் துவா செய்வோம் சமூகமாக இருப்போம் சமூகமாக இருப்போம் ஒன்றுபட்ட சமூகமாக மாற முடியும் விட்டுக் கொடுக்கும் விட்டுக் கொடுப்பும் கோபத்தாவம் வரும் ஆத்திரம் வரும் கவலை வரும் ஏற்றி பேசி விடுவார் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டுட்டா உடனடியாக அவரை மன்னிச்சுட்டு அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதான் இது முன்மாதிரியாக அமையும் அதனால் திரும்ப நான் அதை மீட்டிக்கொள்ள விரும்புகிறேன் அல்லாஹாலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய நியமத்துகளை மதித்து அது வகுப்பு சபையாக இருக்கலாம் அதை இன்னும் காதிக்கோட்டாக இருக்கலாம் அது முஸ்லீம் ரிலீஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்டரியாக இருக்கலாம் இதெலுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சில ரைட்ஸ்கள் அதுகளால் தரப்படக்கூடிய வழிகாட்டல்களை இந்த நேரத்தில் எங்களுடைய எங்களுடைய சுகாதார வழிகாட்டல்களை மதித்து உளமாக்கலுடைய மதிக்காத மதிச்சு இந்த நாட்டுடைய மற்றதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் தைரியமாக இருந்தது அல்லா அல்லா எனக்கு தந்த நியமத்தாக இதை கருதி இந்த நன்றியுடன் எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய நான் என்பது அல்ல எல்லாம் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் அவர்களுடைய தகப்பனார் இஸ்மாயில் அவர்கள் ஒரு பக்கில் தண்ணீர் எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு அதை புகட்டி விட்டு அந்த சூடான நேரத்துல தண்ணீர் கொடுத்ததற்கு பிறகு மச்சிதா வந்து ரெண்டக்கா தொழுது சொல்வார்களாம் எனக்கு இந்த பாத்துக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தாயே நன்றி செலுத்துவார் ஆலிமாக என்னை ஒரு ஜெய்மீசமாவுடைய பொறுப்பாரியாக மக்கள் சபையிலிஸ்ட்ரேஷன்ல பொறுப்பாக என்ன வச்சிருக்கிறார் என்று சொன்னால் மற்ற இதனை இமாம நிர்வாகியாக வச்சிரு தந்த நியமஸ்திரியால் தான் உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உனக்கு நான் என்று நன்றி உள்ளவராக இருப்பேன் ஆக நாட்டுடைய பற்றை உள்ளத்துல ஏற்படுத்திக் கொண்டு திறன்ட வடாம இருப்பதற்கு மதத்தின் பேரால் தீவிரவாதம் வேண்டாம் என்ற அழகான வழிகாற்றல்களை தந்திருக்கிறோம் அந்த வழிகாற்றல்களை எடுத்து படித்து ஒவ்வொரு இமாமும் மஸ்ஜிதுல இதை பேசி மக்களுக்கு மக்கள் வழிபடுத்துவதோடு நான் சொன்ன இந்த தலைப்புகளை நான் மார்க்க ரீதியாக உண்மையான முஸ்லீமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கல்விக்கென்னுடைய பங்களிப்பு என்ன இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு என்னுடைய பங்களிப்பு என்ன விவசாயத்துறையில் என்னுடைய பங்களிப்பு என்ன இந்த நாட்டுடைய மேம்பாட்டு அரசியலுக்காக வேண்டி உண்மையான முஸ்லீம் அரசியல்வாதியாக இருந்து நான் என்னுடைய பங்களிப்பு என்ன அதே நேரத்தில் நிர்வாகத்துறை நீதித்துறை பாதுகாப்புத்துறை ஊடகத்துறையிலையும் நான் ஒரு முன்மாதிரியான அல்லா எனக்கு தந்திருக்கக்கூடிய மொழியை அந்த மொழி வளங்களை பயன்படுத்தி அது சிங்களமாக முதலிடத்தை கொடுத்து ஆங்கிலமாக தமிழாக இன்னும் எல்லா தந்திருக்கக்கூடிய அரபு பாஷையையும் உருது பாஷையும் என்னென்ன பாஷைகளை அது ஜெர்மனி பிரெஞ்சு பாஷையாக இருக்கலாம் இவைகளில் ஏற்படுத்தி ஒரு அலகான எங்களுக்கு விவசாயத்துறை தொழில்துறை வணிகத்துறை சேவைத்துறை இவைகளில் எங்களுடைய பங்களிப்பு செய்தவர்களாக நாம் சமூகமாக இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகம் நல்ல சமூகம் இந்த சமூகத்துக்கு நாம் என்றுமே துவா செய்ய வேண்டும் இந்த சமூகத்துக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் இந்த நாட்டுக்கும் நாட்டை கட்டியெழுப்பதற்கும் அதற்கு பாதுகாப்பு துறையினர்கள் இந்த கோவிட் நைன்டீனை போக்குவதற்கு இன்னைக்கு எனக்கு காலையில ஒரு தகவல் கிடைக்கிறது ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரருடைய ஒரு ஒரு சகோதரி உடைய அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய தாய் மாமியார் மௌத்தாகி விட்டார்கள் அவங்க இருக்கிறாங்க காலி பகுதியுநடத்தூடிய நேரத்தில் அலட்சியமாக பொறுப்போக்காக இருந்து இதுக்கு நாங்கள் மற்ற நிர்வாகிகளும் பயப்படுவது அஞ்சலத்துக்குரிய காரணம் நாங்கள் கட்டுப்பாடு இல்லாத சமூகமாக இருக்கிறோம் என்று அதை போக்கி விடுவோம் என்று தோபா செய்வோம் இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான சமூகமாக இருந்தால் மசிதர்களில் போய் பாருங்கள் எப்படி ஐம்பது பேர் என்றால் ஐம்பத்தொன்னு பேர் கிடையாது அப்படி ஒரு வழிபட்ட சமூகமாக இருக்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை பதிவு செய்து கொண்டு இந்த மசிதி நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு அழகாக இந்த எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த எத்தனை வருஷமாக எத்தனை வருஷமாக இரண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து பதினஞ்சு வருஷமாக அன்று அல்லா அந்த ரெண்டாயிர பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் முதலாவது எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது இன்றைய இந்த பொத்மாவிலையும் ஒரு தனி மனிதர் என்ற ரீதியாகவும் அல்லாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறார் செய்து கொண்டு ஒவ்வொருவரும் அவங்களுடைய பணியை முறையாக செய்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் இந்த எஸ் எல்பிசிக்கும் அதனுடைய டிரக்டர் எங்களுக்கு எப்படி உதவியாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அதுல நாட்டு பிரஜைகளுக்கும் எல்லோருக்குமே அதுல துவா செய்தவனாக இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுடைய அமைதிக்குமாக நாம் துவா செய்கிறோம் அல்ல இந்த நாட்டுக்கு அமைதியை தருவாயாக இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் சக்தி உள்ளதாக மாற்றி தருவாயாக அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோவிட் இனி உலகத்தை இந்த நாட்டை விட்டு உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவாயாக இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் மேற்பட்ட சோதனையை நீ நீக்கிவிடுவாயாக கையெழுத்த முடியும் நீ தான் உதவி செய்யக்கூடிய நப்பாக இருக்கிறாய் எல்லாம் எங்களோட உள்ளங்களை ஒற்றுமையாக்கி ஒன்றுபடுத்தி எங்களோட மச்சுகளை நிர்வாகத்தை சிறப்பாக்கி ஊர் மக்களை வலுநடத்தக்கூடிய நிர்வாகிகளை ஆக்கி எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ திருவை செய்வாயாக வாழிறதாவா